தலைப்பு நூற்று முப்பத்து இரண்டு ஆயுள் ஒரு மாற்றுள்ள ஸ்வர்ண தேகிகள் வயசு நாலு லட்சத்து முப்பத்து ஈராயிரம் இரண்டு மாற்றுள்ள ஸ்வர்ண தேகிகள் வயசு எட்டு லட்சத்து அறுபத்து நாலாயிரம் மூன்று மாற்றுள்ள ஸ்வர்ண தேகிகள் வயசு நான்கு மாற்றுள்ள ஸ்வர்ண தேகிகள் வயசு பதினேழு லட்சத்து இருபத்து 5 மாற்றுள்ள ஸ்வர்ண தேகிகள் வயசு லட்சத்து இருபது மேற்படி ஐந்து தேகங்களின் பேதம் 12 லட்சத்து இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடியாய் இருக்கின்றது